அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு புல்லறிவாண்மை அதிகாரத்திலே நான்காவது குரலாக இது அமைந்திருக்கிறது குரலுக்குரிய பொருளை இப்பொழுது பார்ப்போம் வெண்மை எனப்படுவது யாதெனின் வெண்மைங்கிறது இந்த இடத்துல புல்லறிவு என்கிற பொருளை கொடுக்கிறது வெண்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றால் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு யாம் ஒண்மை உடையம் என்னும் செருக்கு யாம்னா நாங்கள் ஒன்மை உடையம் எங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு கர்வப்படுறது தான் போலி பெருமை நிறைய பேர் அப்படித்தான் உண்மையே தெரியாதவங்கள்லாம் கூட ஊரில் பார்க்குறோம் அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கிறதா சொல்லி தங்களுக்கு புகழை தேடிக் அது நகைப்புக்கு இடமாகத்தான் ஆகிறது எப்பொழுதும் அறிவிலே சிறந்தவர்கள் அப்படி புகழை விரும்ப புகழ் தானாக வரும் புகழுக்காக என்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி நம்முடைய நாட்டிலே அதிகமாக காணப்படுகிறார்கள் அடிக்கடி பாராட்டு விழா இது போன்ற விழாக்களை எல்லாம் நடத்தி உண்மையிலேயே அதற்கு பொருள் இருக்கிறதா என்று பார்த்தால் அது எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று எனக்கு சரியாக விளங்கவில்லை பரவாயில்லை நான் அதை பற்றி குறையா சொல்லலை அதில் ஒன்றும் பொறாமை எல்லாம் கிடையாது ஆனால் உண்மையிலேயே எப்பொழுதும் சிறந்த அறிவுள்ளவர் இறைவன் ஒருவர் எப்பொழுதும் அடக்கமாக இறைவனிடத்தில் அடக்கமாக இருக்கிறது தான் நல்லது மற்றவர்கள் புகழும்படி வாழ வேண்டும் என்பதிலே சந்தேகம் வள்ளுவரே ஒரு அதிகாரம் சொல்லுகிறார் ஆனாலும் புகழை தேடி நாம் போகக்கூடாது அது வேற கருத்து இங்கே என்னென்னா இந்த புல்லறிவுக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறார் படிக்காத ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிக்கலாம் பாருங்கள் கர்வப்படுறான் அதுமாரி பெருசாக கொஞ்சம் பணம் வேணா இருக்கலாம் அதனால அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம் அது என்னென்னா வேற ஒன்றும் இல்லாது அவனுடைய அல்ப புத்தியை காட்டுகிறது அவனுடைய குறுகிய புத்தியை அந்த அல்ப புத்தியை அது காட்டுகிறது வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு யாம் உண்மை உடையம் நாங்கள் சிறந்த அறிவுடையவர்கள் அப்படிங்கிற கர்வத்தை காமிச்சுக்கிறது ஆனால் அவங்களுக்கு முன்னாடி யாராவது பெரிய அறிஞர்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்கும் ஆனால் எல்லாரையும் பொருள் கொடுத்து வாங்கி விடுவார்கள் ஆனால் சிறந்த அறிஞர்கள் பொருள்களுக்கெல்லாம் மயங்க மாட்டார்கள் பொருள்களுக்கோ புகழுக்கோ மயங்க மாட்டார்கள் குரலின் பொருள் இதுவே வெண்மை எனப்படுவது யாதெனின் உடயம் யாம் என்னும் செருக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்